நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையிலும் தட்டை பயிர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தட்டை பயிர் ஒரு கப் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் பத்து தக்காளி ஒன்னு கத்திரிக்காய் கால் கிலோ உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு மஞ்சப்படி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் கடுகு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு புளி எலுமிச்சம்பழம் சைஸ் செய்யமுறை முதல்ல நம்ம தட்டைப்பயிறை வந்து எடுத்து ஸ்டவ் வச்சுட்டு ட்ரை பேன் வச்சிருவோம் ட்ரை பேன்ல அதை போட்டு இந்த தட்டைப்பயிரை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு தேவையானால தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு வச்சிருவோம் புளி கரைச்சி வச்சிடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருவோம் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் பச்சை மிளகாய் கீரி வச்சிருவோம் இந்த கத்திரிக்காவை நீட் நீட்டா கட் பண்ணி அதை தண்ணியில போட்டு வச்சிருவோம் இல்லைன்னா அது கருத்துரும் இப்ப ஸ்டவ் பார்த்து வச்சிருவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் வதங்கினதும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிடலாம் தக்காளி வதங்கினதும் இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குவோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் உப்பு போட்டுடலாம் ருசிக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வேக வச்சா காரம் பண்ணி அதை எடுத்து அதில் போட்டு கலந்து விட்டுடுவோம் வேக வச்சாரமே எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் வேக விடுவோம் கலந்து விட்டுட்டு மஞ்சப்படி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுவிடுவோம் கலந்து விட்டுட்டு புளி கரைச்சி வச்சிருக்குள்ளே அதை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த ராஸ் மெல்லாம் போகிறதுக்கு மூடி போட்டு அதை கொதிக்க விடுவோம் கொதிக்க வச்சு பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சிருவோம் வானல் உயர்ந்ததும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் குந்து கடுகு போட்டுவோம் கடுகு பொறைஞ்சதும் ரெண்டு காந்தி மிளகாய் கிளி போட்டு கருவேப்பில போட்டு அது புரிஞ்சதும் இந்த குழம்புல அதை எடுத்து தாளிச்சு கொட்டிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம்னா சூப்பாபா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தட்டை குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே வேணும் சந்திப்போம்